وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه هو تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الْكَدَّارُ الْآخِرَةَ نَجْعَلُهَا لِلَّذِينَ لَا يُرِيدُونَ فِيهَا لُعُوًّا وَنُفُسًا فِي الْأَرْضِ وَلَا فَسَادًا وَالْعَاقِبَةُ لِلْمُتَّقِينَ وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ مَا مِنْكُمْ مِنْ أَحَدٍ إِلَّا وَقَدْ وُكِّلَ بِهِ قَرِينُهُ مِنَ الْجِنِّ وَقَرِينُهُ مِنَ الْمَلَائِكَةِ قَالُوا وَإِيَّاكَ يَا رَسُولَ اللَّهِ وَإِيَّا اللَّهَ عَلَيَّ فَأَسْلَمٌ وَلَكِنَّهُ بِخَيْرٌ او كَمَا قال عليه والسلام கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே உலகத்தில் உள்ள மனிதர்களை படைப்பதற்கு முன்னால அல்லாஹு சுபானத் அவர்களை படைத்தான் அவர்களுடைய மனைவி ஹதரத் அப் அலேஹு அவர்களையும் படைத்து சுவர்க்கத்தில் அவர்கள் நினைத்த மாதிரி வாழக்கூடிய சகல சுக இன்பங்களையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தான் சுவர்க்கள ஹசரத் ஆதம் அலிஹி சல்லாத்து சொல்லாம் எந்த உத்தரவுகளும் இல்ல எந்த கட்டளையும் இல்லை எந்த தடையும் இல்லை வணக்கங்களும் இல்லை இமாதத்துகளும் இல்லை அங்க துழுவதோ நோன்பு குடிப்பதோ குரான் செய்வதோ ஜக்கார் கொடுப்பதோ எந்த கட்டளைகளோ உத்தரவுகளோ இல்லை சுவர்க்கத்துரிய வாழ்க்கை ஆரம்பத்துல ஹசரத் ஆதம் அலி சொல்லாத்துலாம் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி தான் நாள் நல்லவர்கள் சுவர்க்கத்திற்கு போனதற்கு பின்னாலும் இதே வாழ்க்கை தான் அவர்களுக்கு அங்க வரையறையோ கட்டளையோ கட்டுப்பாடோ எதுவுமே அவர்கள் அனுபவிப்பது இன்பங்களை அனுபவிப்பது தான் அங்க ஒரே ஒரு தடவை சுஹான் அல்லா சொல்லவும் முடியாது சொல்ல வேண்டிய தேவையும் இல்ல ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை நீங்க இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க நீங்களும் நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கிடாதீங்க அப்படி நெருங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க நஷ்டவாளர்கள் என்றும் ஆகிவிடுவீர்கள் என்று இறைவன் அவர்களுக்கு உத்தரவிட்டான் அவர்களை வழி முயற்சி செய்துள்ள நுழைந்து விட்டான் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டான் ஹல் அதுமா அலாத்தில் ஒரு நிரந்தரமான மரத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா இந்த மரத்துடைய உங்களுக்கு அழிந்து போகாத ஒரு ஆட்சியை தருவான் இப்படி ஆர்டம் என்ன செய்தாங்க ரெண்டு பேர்களையும் வழிகரித்து கொண்டே இருந்தான் பொதுவா மனிதனோட இயற்கை என்ன எதை அதிகமா நீங்க தடை செய்றீங்களோ அதற்கான மனிதர்கள் செய்ய பார்ப்பாங்க ரொம்பவும்ப்போ உத்தரவுகளையோடல ஒரே ஒரு தட இந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்கிடாதீங்க என்ன செய்ய சாப்பிடுறாங்க மறந்து தான் அவர்களை பொ அல்லா கலட்டி விடுகின்றான் மரங்களுடைய அந்த இலை குலைகளை எடுத்து அவர்கள் தன்னுடைய முன்பின் இடங்களை மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் மேலான பெரிய சகோர்கள அல்லாஹுடைய ஒரே ஒரு கட்டளைக்கு மாறு செய்தனால கட்டளை உத்தரவுகளை கொடுத்து இந்த பூ உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் நூற்று கணக்கான தடைகளை குறித்து அல்லாஹூ சுபானி வைக்குகின்றான் ரொம்ப வேலையில அவர்களை வழிகடுத்து அந்த சீத்தான் அதே மாதிரி அவர்களுடைய சந்ததிகள் அவர்களுடைய குழந்தைகளின் மீதும் நான் தொடர்ந்து முயற்சி செய்வேன் என்று அல்லாஹட்ட உலகத்திற்கு வந்தான் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அதனால தான் சொன்னார்கள் முஸ்லிம் ஷெரீஃபில் இந்த ஹஜீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு உங்கள்ல யாருமே இல்ல அவருக்கு அல்ல ஜின்களுள் உள்ள ஒரு ஷைத்தானையும் மலக்குமார்கள் நின்றும் உண்டான ஒரு மலக்கையும் நண்பனாக ஆக்கியே தவிர அந்த சைத்தான் இவர பாவத்தின் பக்கம் இழித்துக் கொண்டே இருப்பான் அந்த மனக்கு இவரை நல்லதின் பக்கம் இழித்துக் இருப்பான் ஒவ்வொரு மனிதனுடன் இந்த இரண்டு பேர்களை அல்லாஹ் சாத்தி இருக்குகின்றான் மலக்குமார்களுடைய மலக்குமார்கள் இழுக்கக்கூடிய அந்த இழுப்பு பலஹீனம் அடைந்துவிடும் அதில் அவன் முன்னேறி விடுவான் ஆனால் மலக்குமார்களுடைய வலையில அவனுடைய பாதையில் இவன் வீழ்ந்து முயற்சி பலகீனம் அடைந்துவிடும் இப்பொழுது இவன் மலக்குமார்களுடைய பாதையில சென்று நல்லவனாக மாறி விடுவான் என்றாலும்லிப பற்றப்பட்டான் என்பதற்கு முஹத்திசின்களுக்கு மத்தியில் இரண்டு கருத்து ஒன்று அவன் எனக்கு வழிபட்டவனாக சரண் ஆகிவிட்டான் கட்டுப்பட்டு விட்டான் இன்னும் கருத்து எனக்கு சாற்றப்பட்ட அந்த முஸ்லிமாக ஆகிவிட்டான் என்ற ஒரு கருத்து அவன் எனக்கு நல்லதை தான் ஏவுவான் கெட்டதை ஏவ முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள் மீனான பிரியார்களே கணவான்களே சகோர்களே எதை சொல்ல வாரோம் என்றால் ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் இரண்டு பேர்களை சாற்றிய ான் ஒன்று மலக்கு இந்த இரண்டு பேர்களும் இந்த மனிதனுடன் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் முயற்சி இருக்குது வடிகளுக்கு முயற்சி சென்று அவன் ஒவ்வொருத்தர்ட்ட ஒவ்வொரு விதத்தில் அவனுடைய வலையை விரிப்பான் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி அவன் தன்னுடைய வலைகளை விரிக்கிற அல்ல சிலர்கிட்ட அவர்களுடைய அக்கைதாவுடைய குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வேலைகளை செய்ய தூண்டிவிடுவான் இன்னும் நான் பார்க்கல சில சகோதரர்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது பாவம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது தவறு அவர்கள் செய்து கொண்டிருக்கால் நாங்கள் விட மாட்டோம் தொடர்ந்து கருத்து வாபாமல் நரக்கத்திலேயா என்று கேட்டு சிலர்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சில வித காரியில் எரிஞ்சு கொண்டே இருக்க சென்றார் அவன் சிறுக்கையை நல்லதாக காட்டுவான் அதாவது அமலை வணக்கமாக காட்டி அதில் அவர்களை தொடர்ந்து ஈடுபட வைப்பான் இப்படியும் என்ன செய்வான் மனிதர்களுடைய கொள்கைக்கு ஊடு விளைவிக்கக்கூடிய அளவுல அவர்களுடைய ஈமான்ல பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலேயும் அவன் முயற்சி செய்வான் இன்னும் சிலர்கள் செய்து கொண்டிருப்பாங்க துன்யாவை காட்டி உலகத்துடைய வஸ்துக்களை காட்டி அதன் மூலமாக அவனை வழிகடுக்க பார்ப்பான் நபி அவர்களுடைய தெளிவானுடைய செல்வத்துடைய அவன் நம்மை உலைகளுக்கு ஆரம்பிப்பான் அதிகமான சகோதரர்கள் காலை முதல் மாலை வரைக்கும் எலும்பினதில் படுக்குகின்ற வரைக்கும் துன்யா தான் உலகத்துடைய பே இதனுடைய முசாக்கரா இதிலே இருந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு மற்றத்தை பத்தி யோசிப்பதற்கு நேரம் இல்லை துனியாவுடைய மூகத்தை பொறுவதை கொண்டும் மனிதர்களை வழி நபி அவர்கள் சொன்னார்கள் பெண்களை வீற்றும் அவன் வழிகடுப்பான் நம்பியவர்கள் சொன்னார்கள் விரிக்கப்பட்ட வலைகள் தான் இந்த பெண்கள் இந்த பெண்களை வலையாக பாவித்து அதிகமான வாலிபர்களை இன்னும் சிலர்களை பதவி மூகத்தை காட்டி அவர்களை வரிகடுப்பான் இப்படி பல விதங்கள்ல ஷேத்தான் வரிகடித்துக் கொண்டே இருக்குகின்றான் அதனால ரசூல் பல கட்டங்கள்ல ஷேத்தானுடைய ஊடு அவனுடைய முயற்சியில் இருந்து நீங்க கூட பாதுகாத்துக் கொள்ளுங்களை சொல்லியிருக்கின்ற முயற்சியில் உள்ள முக்கியமான ஒரு முயற்சி தான் இன்றைக்கு அதிகாரிகள் செய்யக்கூடிய அமல் கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் செய்கின்றோம் வேணுமெண்டா பள்ளிக்கு கொடுக்கிற நேரம் என்ன ரமதான்ல வேணுமெண்டா நீங்க அவரை பின்னால அதிகமான சகோதரர்களுக்கு அவர்கள் பள்ளிக்கு ரூம்லயோ அவர்களுடைய வீட்டில என்ன செய்வாங்க அவசர அவசரமா ரெண்டு பத்து நிமிஷத்தை தவிர வேறு அல்லாவுக்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு நேரமே இல்ல இந்த கொஞ்சம் அமலையும் வீணாக்க என்று சொல்லி அவன் என்ன செய்கிற நம்முடைய பெருமையை ஏற்படுத்தி விடுகின்றான் நம்முடைய அவரும் நினைக்கிறது சந்தோஷத்தில் உற்சாகம் அந்த சந்தோஷம் உற்சாகம் செஞ்சிட்டேன் அங்க முப்பது தவா செஞ்சேன் நாற்பது இதன் மூலமாக கிடைத்த கொஞ்சம் நன்மைகளும் மேலான பெரியார்களே கனவான் கணேஷர்களே எங்கள அக்குவதற்கு அவன் முயற்சி செய்கின்றான் மறுமுனையில நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நம்முடைய செல்வத்தையும் வீணாக்குவதற்கு பலவிதமான முயற்சிகளை அவன் மேற்கொண்டு அதில் வெற்றி கொள்கின்றான் அதில் உள்ள தான் மேலான பெரியார்களே கனவான் கணேஷ் அகோர்களே எங்கள எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்றாட வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு பெருமையை கொண்டு வந்து போட்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை செலவு அதிகமாக ஆகிவிட்டது பெயர் அவன் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தான் மிகப்பெரிய வணக்க இருந்தான் சில இமாம்களுடைய கருத்தப்படி எழுபதாயிரம் மனக்குமார்களுடைய ஒரே ஒரு உத்தரவு மலக்குமர பார்த்து சொன்னான் நீங்க வழிபடுங்க கட்டுப்படுங்க எல்லாரும் வழிபட்டாங்க இபுலிசை கேட்டான் ஏன் நீதமணி அவர்களுக்கு சஜதா செய்யல அவன் என்ன சொன்னான் என்ன நீ நெருப்பால படிச்சு அவரை நீ மண்ணால படிச்சு அந்த மண்ணால் படைக்கப்பட்ட அவருக்கு நான் இப்படி சஜிதா செய்றது அதனால அபா அவன் மறுத்துவிட்டான் பெருமை அடித்து விட்டான் காசிரியன் இந்த பெருமையின் மூலமாக அவன் மாறிவிட்டான் பி சிறிய தந்தை அபு சாலிப் எடுத்துக்கொள்ளுங்க ஆரம்பத்தில் உதவி செய்து கொண்டே இருந்தாரு ஆனா நபி அவங்க அடிக்கடி வந்து சொல்லுவாங்க இதை வச்சு கிளாமனால் உங்களுக்கு நான் சிபாரி செய்வேன் இதை வச்சு உங்களுக்கு கிளாமனால நான் பரிந்துரைப்பேன் சொல்லி பல தரவு வந்து கேட்பாங்க ஏற்றுக்கொள்ள ஒரே ஒரு காரணம் என்ன குளம் போயிடும் எங்க குளம் கோச்சரத்து இந்த ஒரே ஒரு அவர் பெருமையின புனிதம்ரணித்துவிடுகின்றார் மீதான பெரியார்களே கணவான் கலேஷ் ஆகோர்களே அதனால தான் இமாம்கள் எழுதுகின்றார்கள் உலகத்திலே ஏற்பட்ட முதலாவது பாவம் இந்த பெருமை தான் முதலாவது தவறு செய்தது அந்த தவறின் மூலமாக அவன் காசிராக ஆகிவிட்டான் அதனால் இந்த பெருமையை கொண்டு பல விதங்கள் அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் எங்களை அமல்களையும் வீணாக்க பார்ப்பான் அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து எங்களை பார்ப்பான் ஏனென்றா பெருமை பெருமைக்குரியவன் அல்லா ஒருவன் மாத்திரம் அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை யாராவது என்னிடத்தில் பிரிங்கினா அது அவரை நான் நரகத்தில் நுழைவித்து விடுவேன் அவன் யாரா இருந்தாலும் நான் பொருட்படுத்த மாட்டேன் அளவுக்கு யாரு கல்புட உள்ள பெருமை இருக்கதோ அவர் அல்லா ஒருபோதும் நுழைவிக்க மாட்டார் என்று கூறியிருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அந்த பெருமையினால நாங்கள் செய்யாமல்கள் அதிகமான இதே பெருமையினால தான் எங்களுடைய சம்பாத்தியத்தில் அதிகமான பணம் இந்த சம்பாத்தியும் மக்கள் புரிஞ்சிருவ அதே மாதிரி ஆண்கள் அவர்களுடைய அந்த சாப்பாடு விஷயத்தில் அவர்களுடைய நகைகள் உறுப்பு விஷயத்தில் திருமணங்களுக்காக வேண்டி இளச்சக்கணக்கான படங்கள் செலவழிக்கப்படுது என்றால் பெருமையை முன்னால் வைத்து மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதே மாதிரி நாங்க பார்க்கலாம் எங்கடைய வைத்திய செலவும் இந்த நாட்டுல விடுங்க ஒளி கிடைக்குது ஆனா மத்த எங்களுடைய நாடுகள நாங்க பார்க்கலாம் அதாவது அதாவது இந்த கவர் இருக்குது பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது அவர்கள ஒரு மாதிரி நடத்தற அதுவுமே இருக்குது தான் ஆனா ஒரு சில சகோதரர்கள் அரசாங்க வைத்திய தலைக்கு போறது எங்க அந்தஸ்து போகலாம் அதனால நாங்க பார்க்கலாம் இந்த ஒரே பெருமையை வச்சு சாதாரணமான ஒரு நோய சில ஆயிரத்தை வீட்டு நோய பல இலட்சக்கணக்கான ஒன்று பெரியது முடியும் அங்க போனால் செலவழிச்சு இஸ்லாமிய சகோதரர்கள் தான் உங்களுக்கு தேவை என்ன எங்க ஆக கூடுதலா அதாவது செலவழிக்கணும் அங்க போறது அத பெருமையா சொல்றது எங்களுக்கு ஒரு பபா கிடைச்சிச்சு பெருமையா ஒரு பவா தன் செலவு பெரியார்களே கணவான் அதே மாதிரி செல்வந்தா செல்வத்துக்கு பணத்துக்கு போறது அவருடைய கால் சொல்லுவாரு அவருக்கு தேவை அவன் காலம் இருக்க மாட்டேன் இது ஏழைகள் சொல்றது சமூகத்தில் இருக்குது இவங்க சொல்ற காரணம் என்ன அவர் எங்களை மதிக்கல எனக்கு ரோட்ல வச்சு சொன்னார் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு இன்வைட் பண்ணல அவர் நான் போடல எனக்கு இந்த பட்டமீக்கு இந்த பட்டத்தை போடல மேலான பெரியார்களே கனவான் கலேஷர்களே எங்க நாட்டுல நடக்கிறது சருவ சாதாரணமா சின்ன சின்ன விடயங்களை வைத்துக் கொண்டு கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சொன்னாலும் அதிகமான மக்களுக்கு விளங்குறது இல்லை விளையாடி கொண்டிருக்கிறான் ஒவ்வொருத்தரும் அந்தஸ்து பாதுகாக்கணும் தலைவர் ரசூல்லாஹு நபிமர்களுக்கு எல்லாம் தலைவர் ரசூமர்களுக்கு எல்லாம் தலைவர் அவர்கள் பணிந்த மாதிரி உலகத்துல யாராவது பணிந்திருப்பாங்களா அவர்களுக்கு அல்லாஹுடைய உத்தரவு இரண்ட சொல்லிவர் கேட்பாருக்கும் முகமது முகம்மது உங்கள யார் அப்பா முகம்மத் வாரவருக்கு தெரியாத யாருல்லா என்ன நபி அவங்களுக்கு விசேஷமான ஒரு இருக்க சகாபாக்கோட சேர்ந்து உட்கார்ந்துருவாங்க வாரவர் கேட்பார் ஐயோக்கும் முகம்மது எங்களை சில சகோதரர்கள் கொஞ்சம் அதை நான் நினைக்கிறேன் தெரியாம செய்றாங்க உதாரணமா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அந்த தன்னுடைய கணவருக்கு ஸ்பெஷலா ஒரு மக் மற்றவங்களுக்கு வேறொரு கப்பியம் வீட்டில் யாராவது பெரியார்களே கணவான்களே சகோதர்கள் ஒருத்தரவ நபி உடைய வீட்டுடைய ஒரு ஒரு இடத்துல மேல் பகுதியில் உட்கார்ந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆபாசமான பேசக்கூடிய பெண்மணி நபி அவர்களை கடந்து போகின்றால் அந்த பெண்மணி பார்க்கின்றால் நபி அவங்க உட்கார்ந்து கொண்டு சாப்பிடறாங்க கீழே நிலத்துல உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுறாங்க இப்ப நபி அவர்களை பார்த்து அந்த பெண்மணி கூறுகின்றால் இப்பொழுது அந்த பெண்மணி சொன்னாரு பாருங்க இந்த மனுஷரை எனக்கு தராம சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் சாப்பிட்டோடு அன்றிலிருந்தே அந்த ஆபாசமான பேச்சு விட்டுட்டு அவள் நல்ல பத்திரித்தனமான பெண்ணாக மாறிவிட்டாள் அப்ப நபி அளவுக்கு இந்தியோட முசாபக செஞ்சா நீங்க கையை திகழ் பார்க்க மாட்டாங்க அவரையே பார்த்துக்கொண்டு பேசுவாங்க நபி அவர்கள் தன்னுடைய அமைச்சு போறாண்ட அவங்களுக்கு இஸ்லாமிய கலாச்சாரம் நபி அவர்களே தனக்கு பின்னால ரெண்டு பேரும் நடக்க வைக்க மாட்டாங்க நபி அவர்கள் சாஞ்சு உட்கார மாட்டாங்க சாஞ்சு சாப்பிட மாட்டாங்க உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க ஏன் உயர்ந்த உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னு நீங்களோட முதுக வளைக்காம சாப்பிடுவீங்க அதன் மூலமாக பெருமை வரும் அதனால நபி அவங்க தன்னுடைய முதுக வளர்ச்சி சாப்பிடுவாங்க அதன் மூலமாக பணிவு வரும் அதன் மூலமாக தாழ்வு வரும் அதனால தன்னுலாஹி முன்பிங்க சாயந்து சாப்பிட்டு இல்லை இதன் மூலமாக பெருமை வரும் இன்றைக்கு பாருங்க அந்நியவர்கள் அறிமுகம் செஞ்சிருக்கிறது நபியுடைய சுண்ணத்துக்கு மாற்றம் தான் என்ன செய்திருந்திருப்பட்டு வந்தாலும் பன்னெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் முஸ்லிம்களுக்கு தளபதியாக இருக்கிறாங்க அவருடைய உள்ளத்தில் வந்துடுவோம் நாங்கள் எப்படியும் வெற்றி பெற்றோம் இவர்கள் எங்களை தோக்கடி கேளா எண்ணிக்கையில் வெற்றியின் பக்கம் சென்று கொண்டிருந்த தோல்வியில முடிச்சிட்டான் وضاقت عَلَيْكُمُ الْأَرْضُ بِمَا رحبت ثُمَّ ும்பேன் பல இடங்களாக அவங்களுக்கு உதவி செய்தான் உதவி செய்தான் என்றாலும் அதிகமா இருக்கிறது பெருமையை ஏற்படுத்திவிட்டது அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கல பூமி விசாலமாக இருந்த பூமி உங்களுக்கு அந்த பூமி நெருக்கடியாக ஆக்கி நீங்க எல்லாம் புறமுது ஓட ஆரம்பிச்சீங்க நபி காலத்திலே அ நீங்க நபியுடன் இருந்தாலும் சரி உங்களோட கல்புல பெருமை வந்து உள்ள தகப்பு கூடிய அகம்பாவம் ஆணு வந்து விட்டது என்று அதை அல்லாஹ் பொருந்திக்கொள்ள மாட்டான் அதனால தன் அபி சொன்னாங்க முதலாவது அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய என்னென்ன ஆசைகள் வருதோ அது எல்லாத்தையும் பின்பற்றது அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அமெரிக்கா எல்லாம் கிடைக்கும் செய்து பார்க்கிறது ஏற்படக்கூடிய பேராசை மேலென்னு அதை நீங்க பின்பற்றது இது மனிதன அளவு செலுத்திவிடும் சீரறிந்து கொண்டிருக்கிறது அழிவில் சேர்க்கக்கூடியதுல முதலாவது வரக்கூடிய வழிபடுவது முதலாவது அழிவு இரண்டாவது வசு சொ கஞ்சத்தனம் அதாவது நல்ல வழிகள நல்ல பாதைகள் செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வேலையில் சேத்தான தடை செய்வான் செலவழிச்சிடாது செலவழிச்சிடாது உனக்கு எத்தனை மக்கள் இவ்வளவு பெரிய பெரிய தேவை மனிதன் தனவம் பாருது பெரியவன் என்னுடைய அந்தஸ்தான் என்னுடைய மதிப்பு மரியாதை என்ன நபர் சொன்னாங்க இது குடும்பது அவர் அவருடைய மாட்டேன் முகத்தில் முடிக்க மாட்டேன் இப்படி நூற்று கணக்கான இந்த இந்த வரத்து கௌரவத்தால இந்த பெருமையினால நீழ்த்தி கேவலப்படுத்தி விடுவான் உலகத்தில் எங்களுக்கு பார்க்கும் பெரிய ஆட்டங்கள் போட்டுக் கொண்டிருந்தாங்களோ இன்றைக்கு என்ன ஒரு சிலர் இன்றைக்கு ஒரு சிலர் அவனை யாரும் கவனிக்காம அவரை அல்லாஹ் உயர்த்துவார் யாரு அகம்பாபத்துடன் பெருமையுடன் நடப்பாரோ அவரை அல்லாம் மிக கேவலமாக காழ்த்தி விடுவான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனாலுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டாங்க அந்த நபியுடன் இருந்த சகாபாக்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அவங்க எல்லாத்திலேயும் முதலிடம் தான் அமல்ல மாத்திரம் அல்ல அதை பாதத்துல மாத்திரம் அல்ல தக்குவா உள்ள தவக்குள்ள செலவழிக்கிறதுல ஈ மாநில தான் அவங்கள்ட கேட்டாங்க சில சகாபாக்கள் அல்லது பின்னால் வந்தவங்க சகாபா சகாபாக்கள் செரிப்பாங்களா சொன்னாங்க அவங்க உறுதியாக இருந்துச்சு அதனால தான் திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு உங்கள்ல ஒரு ஆள் அதாவது பின்னால வரக்கூடிய காலத்திலுள்ள உங்கள்ல ஒரு அதுடைய மலையுடைய அளவுக்கு தங்கத்தை கொடுக்கிறாரு என்னுடைய ஒரு சகாபி ஒரு பிடி அதாவது இந்த ஒரு பிடி அவர் கோதுமையை கொடுக்கிறாரு அரிசியை கொடுக்கிறாரே இந்த ஒரு பிடிவுடைய நன்மையை நீங்க மழையுடைய அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் இதனுடைய நன்மை உங்களால் அடையலாம் ஏன் அந்த சகாபாக்களுடைய ஈமான் அந்த சகாபாக்கருடைய அந்த சகாபாக்கருடைய தவக்குள் அந்த சகாபாக்களுடைய தக்குவா அந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாங்க ஆனா அல்லாஹோ அக்பர் அவங்களோட பணிவு அதர தபு பக்கர் எல்லா அவர்களை பத்தி அதர துமர்றது எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க நீங்க சிறந்தவங்களா அபூ சிறந்தவங்களா அபூபக்கரை கொண்டு வந்து என்னோட அபூ பக்கர் பாருங்க அபுபக்கருடைய வாழ்நாள் உள்ள ஒரே ஒரு இரவும் ஒரே ஒரு பகலும் உமர் காலம் பூரா செய்த அமலைக்கு ஈடாகாதுன்னு சொன்னார் அழுதார் கேட்டாங்க அது எந்த சொன்னாங்க நபி அவங்களோட ஹிஜர செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த அடை ஒன்றுமே இல்ல அந்த ஓட்டைக்கு தன்னுடைய காலை வைத்துக் இப்ப சொல்றாங்க யார சூழல்லா நீங்க வாங்க சொன்னாங்க யார சூழல்லா எனக்கு ஏதாவது ஏற்பட்டதான் தனி மனிதன் ஏற்பட்ட முழு உன்பத்து உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்ட உபத்தி ஏற்பட்ட இந்த அபூபக்கன் பரவாயில்ல யார சூழலா வாங்க அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும் அந்த ஒட்டையால வந்து ஒரு பாம்ப அவங்களை கடிக்கொண்டிருக்கிறாங்க நபி அவர்களை எழுப்பாத்த வசதி இல்ல அதை தபு பக்கிறது எல்லா அந்த விஷப்பாம்புடைய கதியையும் தாங்கி கொண்டு அப்படி மௌனமா இருக்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்க அவர்கள் அறியாம அவங்களோட கண்ணிருந்து கண்ணீர் வாடியது அது நபியுடைய வந்தனத்துல முகத்துல விழுந்து நபி அவங்க எழும்பி இப்ப கேட்கிறாங்க என்ன அம்பு பக்கம் என்ன நடிச்சு யார சூழல்லா பாம்பு கடித்து விட்டது ஏன் நீங்க என்ன எழுப்பாட்டல்ல யார சூழல்லா நீங்க நிம்மதியா தூங்கி கொண்டிருக்கிற உங்களை எப்படி எழுப்பாற்றுறது அந்த வேலையில தன் நபி அவங்க தன்னுடைய முள் எடுத்து அந்த இதுல வைக்கிறாங்க கரு தன்ம கடைசி வரைக்கும் இருந்ததாகவும் சிலர்கள் குறிப்பிடுகின்றனர் அமலுக்கு ஈடாகாது புமக்களுடைய ஒரே ஒரு பகல் கேட்டாங்க சொன்னாங்க நபித்தாங்க இஸ்லாமியர்கள சிலர்கள் சொன்னாங்க நாங்க தொழுவோம் நோன்பு பிடிக்கும் ஜக்காத் கொடுக்க மாட்டோம் யமமாவுலா முஸைலமத்துல் கذابனு சொல்ல கூடியவன் அவன் கண்ண போய் நபியினே வாதித ஆரம்பித்தான் இன்னும் சிலர் எல்லே என்ன சொன்னாங்க அந்த முஸைலமத்துல் கذاب நபியினே வாதித ஆரம்பிச்சிட்டாங்க சிலர்கள் ஜகாத் கொடுக்க மாட்டோம் ண்டாங்க சிலர்கள் முறுட்டடா போநாங்க இப்பொழுது ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நபியோட கடைசி வேளையில ஹதரத் உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு படையை தயார் செய்து வச்சறேண்டாங்க அந்த உஸாமா உடைய படையை ஜோர்தானுக்கு அனுப்புறோம் அப்ப நபியுடைய கடைசி வேளையில உஸாமா உடைய படம் முழு ரெடியிருக்கிறது கட்டமாக நபியுடைய கடைசி நேரத்தில் பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் என்ன சிலர்கள் முடித்தர் தானாங்க சிலர்கள் தக்கா கொடுக்க மாட்டோம் முடிச்சு சொன்னாங்க சிலர்கள் தன்னை பொய் நவீன வாஜிட ஆரம்பித்தாங்க மதியனாவை சூழ உள்ள யூதர்கள் யோசிச்சாங்க இது தான் நல்ல கட்டம் முகமது சல்லா உலகம் இறந்துட்டாங்க இப்ப நாங்க மதியனாவை தாக்குவோம் இப்ப மதீனாலுள்ள முஸ்லீம்களை தாக்கினா இஸ்லாத்தை பூண்டோடு அடித்திரையா இந்த படையா பாதுகாப்போம் ஏன்னா மதீனாவை தாக்குவதற்கு நாளா புறங்கள் யூதர்கள் தயாராக இருக்கிறாங்க அனுப்பாதீங்கன்னு சொன்னவுடன் உமருடைய பிடிச்சு கேட்டாங்க வீரன் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் கோலையாக சென்று மதீனாவுடைய பெண்கள் மாத்திரம் தான் நானும் அல்லாஹுடைய தாக்கி அந்த நபியுடைய மனைவிமார்கள் எங்க தாய்மார்களை போன மனைவிம தாக்கி அவர்கள் அவர்கள் இறந்து அவர்களுடைய ஜனாத அடக்கிறதுக்கு ஆள் இல்லாம காற்றிலிருந்து ஊனாய்கள் வந்து அவங்க போனாலும் இந்த உசாமாவுடைய பழைய நான் அனுப்பித்தான் தீர்வேன் என்று சொல்லி அனுப்பி வச்சாங்க ஹதரத் உமர்றது எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஒரு இரவும் ஒரு பகலும் ஹதரத் அபூ பக்கர் எல்லா அவர்களுடைய ஒரே ஒரு இரவு ஒரே ஒரு பகல் இந்த இரண்டும் உமர செஞ்ச காலம் பூரா செஞ்ச அமலுக்கு மதியீடாக அந்த அளவுக்குள்ளதீஸ்வர் அந்த வாக்கல்னால சதக்கா கொடுத்தவர் அந்த வாசல்னால வந்து கேட்கிறாங்க யார சூழல்லா இந்த எட்டு வாசலாலையும் யாரையா யாராவது சொர்க்கத்துல நுழைவாங்களா நபி அவங்க சொன்னாங்க ஆம் நீங்க நுழைவீங்க சோரக்கத்து எட்டு வாசல்கள் அவங்களை கூப்பிடும் என்னால வாங்க என்னால வந்து நுழைங்க ஒரே ஒரு நபருக்கு எட்டு வாசல்களும் திறக்கப்படும் அவர்கள் தான் இந்த அளவுக்கு சிறப்பான அபூ பக்கர் அல்லாஹோ நபி அவங்களே சொன்னாங்க மண் அராத ஐயம் பூமியில ஒரு பிணம் அதாவது ஒரு மையத்து நடந்து கொண்டு போறத நீங்க பார்க்கணும் அண்டா மகான் அபூக்கர பாருங்க பூமியில் அவர் நடக்கிறது மையத்தை மாதிரி தான் நடப்பாரு ஒரு ஜனாதா மாதிரி நடப்பாரு அந்த அளவுக்கு பணிவு கடைசி வேலையில் பறவையை பார்ப்பாரு பார்த்து சொல்வாரு பறவை உனக்கு சோபனம் உண்டாவதாக துமினர் நீ மரத்திலிருந்து சாப்பிடுகின்றாய் மரத்தை கொண்டே நீ நினைப்படுகின்றாய் அதனால் நீ இறந்த உனக்கு எந்த கேள்வி கணக்கும் அவர்களுடைய என்னுடைய உமத்தில் உள்ள அனைவர்களுடைய சகாபாக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பின்னால் வந்த காவியங்கள் லட்சக்கணம் அதற்கு வந்த முஹின்கள் இலட்சக்கணக்கான அதிகரிக்கும் அவர்களுடைய பணிவ பாருங்கள் அவர்கள் தன்னை பாருங்க நபி அவர்கள் அடிக்கடி எனக்கு விருப்பத்தை எனக்குள்ள என்னை தான் நடக்கிறது நாங்களை உயர்ச்சிக்கொள்றோம் நான் யாரே என்னுடைய அந்த என்னுடைய கௌரவம் என்ன என்னுடைய பணம் என்ன என்னுடைய படிப்பு என்ன நாங்கள் எங்களை உயர்த்தினால் அல்லா முஸ்ரீங்களே கேவலப்படுத்திய حضرت حضرت عمر عمر عنہ من اللہ نبی نبی نبی لو کان بادی அவங்க மந்தத்தில குறைஞ்சவங்க ஒரு நபியாக வர முடியும் என்று இருந்தால் உமர் அவர் உமராகத்தான் இருப்பார் اللہ துமர்றது எல்லாம் அபிப்பிராயத்துக்கு பதிமூன்று ஆயத்தை அல்லா எனக்கு வைத்தான் சொல்லுவாங்க யார சூழல்லா இந்த சட்டம் இப்படி இருந்தால் நல்லதல்ல حضرت அபிப்பிரத்திற்கு தோதுவா குரான் இருக்க நபிக்கு பின்னால நபியாக வருவதற்கு தகுதியான உமர் அவர் ஒரு பாதையில் நடந்தான் இன்னும் ஒரு பாதையில் நடப்பான் அந்த அளவுக்குள்ள உமர் உமர் நாங்க அந்த வச்சு கொண்டு இருக்கும் பொழுது அவங்க குற்றப்பட்டாங்க அவர்களுடைய வயிற்றுள்ள அந்த உடம்ப தன்னுடைய மடியில வைத்துக் கொண்டிருக்கிறாரு கடைசியில சொன்னாரு அமர் அப்துல்லா இபனும் அமருடைய பேர் அப்துல்லா அப்துல்லா என்ன நீங்க இந்த நிலத்துல வைங்க இந்த பூமியில வைங்க கேட்டாங்க வாப்பா ஏ என்னுடைய மடிய விடைந்த பூமி நல்லதா இல்ல இல்ல என்னுடைய இந்த ஜனாதாவ என்னுடைய இந்த உடல இந்த வெறும் மண்ணில வைங்க இந்த கோ இந்த என்னுடைய தோற்றத்தை பார்த்தாவது என்னுடைய அரப்ப என்னை மன்னிச்சுட்டா போதும் உமர் மண்ணுல இயக்கிறாரு உமருடைய ஜனாதா மணல் இருக்குது இத பார்த்தாவது அல்லாஹ் என்ன மன்னிச்சுட்டா போதும் அந்த அளவுக்கு ஹதர தொமர்றது எல்லாஹோ அண்ண தாங்களை தாழ்த்தி அதே மாதிரி பல சஹாபாக்களுடைய சரித்திரங்களை நாங்க பார்க்கிறோம் அதர தோஸ்மா பிரிய கூடி உமையாக்கள் உள்ள ஆகப்பெரிய பிசினஸ்காரர் உமையாக்கள் உள்ள ஆகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தார் ஹதரத் ஒரு தரவார் எழும்புறாங்க எலும்பி அவங்களே என்ன செய்ய ஒன்றுக்கு போய் சுத்தம் அவங்களே போதும் உங்களுக்கு எவ்வளவு அதாவது நீங்க நினைச்சீங்க வேலைக்காரர்களை கேலும் அந்த ஊழியரை கூப்பிட்டு உங்களுக்கு தண்ணீர் தருவாங்க உங்களுக்கு தண்ணி ஊற்றி சொன்னாங்க ஹதரத் ஓஸ்மான் அவர்களை தூங்குற நேரம் அந்த இது நேரம் இது தூங்குகிற நேரம் நான் என்னுடைய வேலை எனக்கு என்ன வரப்போகுது அதனால் உஸ்மான் அவனுடைய எல்லா வேலையும் சேராங்க அப்துல் அசீஸ் அகமது அவர்களே நீங்க எழும்போனும் திரும்பி வந்த வேலையில் அதே உமர் தண்ணான் நான் இப்படி போனதுனால் எனக்கு ஏதாவது கண்ணியம் குறைவா எனக்கு ஏதாவது அவர் வந்ததுனால நானே அப்படி செய்யணும் நான் அப்படி பேசணும் இப்படி எங்க அதிகமான பெருமைக்குரிய செயல்கள் அதிகமான பெருமைக்குரிய காரணங்கள் வந்ததுனால அல்லாஹுடைய உதவியிலிருந்து ஏன் பெருமை அல்லாஹன் மாத்திரம் தான் அடியார்கள் அல்லாஹ் விரும்புறதில்லை தயாரித்து வைத்திருக்கிறோம் அவர்கள் உலகத்தில் பெருமையை விரும்ப மாட்டாங்க உலகத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண மாட்டாங்க அவர்களுக்கு தான் வச்சிருக்கிறோம் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அதனால் நாங்க சேராமல் கொஞ்சம் அமலையும் வீணாக்கிறதுக்கு பல வழிகளில் வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் அதுல உண்டுத்தான் எங்கள்கிட்ட பெருமையை ஏற்படுத்தி எங்கள்கிட்ட முகஸ்தூதியை உண்டு பண்ணி எங்கள்கிட்ட அதாவது அடுத்தவர்களுக்கு காட்டோனும் என்ற வந்துருச்சா என்னுடைய செயல்ல பெருமை வந்துருச்சா என்னுடைய நடுல பெருமை வந்துருச்சா என்னுடைய உடையில பெருமை வந்துருச்சா அடிக்கடி செக் பண்ணோனும் நாங்க ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ்டர் இந்த அமலை ஏற்றுக்கோ இது பெருமைக்காக வேண்டி செய்திருந்தாலும் இது மன்னிச்சது இதே புகழுக்காக வேண்டி செய்திருந்தாலும் மன்னிச்சரு அடிக்கடி நாங்க அல்லாட்ட துவா செய்யறது எங்களை நிய புதுப்பிக்கிறது இதன் மூலமாக நாங்க சேர அந்த கொஞ்சம் அமலை எங்களால பாதுகாத்துக் கொள்ளலாம் பெரிய வகையில முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் வினாடியும் முயற்சி செய்து விடாமுக்காக வேண்டி சேரது அல்லா திருத்தி அல்லா சந்தோஷப்படுத்த நிகழ்ச்சிகளை புதுப்பித்தோம் மூலமாக ஏற்படுத்துவான் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் பெற்றோர்கள் உறவினர்கள் பெருமையை விட்டு பாதுகாப்பாயாக எங்களுடைய ஆடை உடையில படக்க வழக்கங்கள்ல பேச்சுவார்த்தைகள் பெருமையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக அமல்களை பாதுகாப்பாயா நாங்கள் கொஞ்சம் அமல்களை செய்திருக்கிறோம் பெருமையினால் எங்களுடைய முகத்தில் திருப்பி அடித்து விட்டாய் என்றால் உனக்கு முன்னால் வைக்கிறது எங்கள் ஒன்றும் இல்லையா அதனால் நாங்கள் செஞ்ச அமல்களை ஏற்று அதுல பேர் பெருமா புகழ் கலந்திருந்த உன்னுடைய கருணையால் அதை நாங்கள் செய்த அனைத்து வணக்கங்களை புனிதமான பாக்கியத்தை தருவாயா அந்த லயலட்சுரையை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயா நம்முடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவாயார் இந்த மாதத்தில் யார் யாரை மன்னித்தாயோ அவர்கள் என்ன அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக யார் யாரெல்லாம் நறுகத்தை விட்டு விடுதலை செய்வாயோ அவர்கள் என்ன அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயார் وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين